ிாத்தயத்திரவேற்றைக்காணையா கிருஷ்ணா கீதமே நமையோச்சை பசியமையோப்பை பசியேத்தகவன் ஸ்ரீஷ்ணர் இந்த பிரம்மன் அதாவது ஜகத்காரணமாக சொல்லப்பட்ட பிரம்மன் ஆத்மாவாகவே இருக்கிறது என்பதை உபதேசித்து கொண்டிருக்கிறார் நான் என்ற சொல்லுக்கு பொருளாக இருப்பது உண்மையில் பரம்பொருளே ஆகும் இந்த படைப்பின் ஆதாரம் மூல காரணம் பரம்பொருள் தூய உணர்வு தூய இருப்பு தூய இன்பம் சச்சிதானந்தம் பியூர் எக்சிஸ்டன்ஸ் பியூர் கான்ஷியஸ்னஸ் பியூர் ஆனந்தம் அதுதான் பிரம்மனுடைய ஸ்வரூபம் லக்ஷணம் இறைவனுடைய குணங்கள் அல்ல இது இறைவனுடைய இயல்பு இதுதான் ஆத்மாவனுடைய ஸ்வரூபமாக இருக்கிறது உண்மையில் ஆத்மா பிரம்மமாகவே இருக்கிறது இதுதான் சாஸ்திரத்தினுடைய முக்கிய உபதேசம் ஆகவே இந்த படைப்பை நாம் பொருட்டாக மதிக்காமல் அதில் பற்றற்ற தன்மையை அடைந்து பிரம்மத்தினுடைய லக்ஷணத்தை அறிந்து அந்த பிரம்மம் ஆத்மாவினுடைய யதார்த்த ஸ்வரூபமாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்பதுதான் இதுவரை நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார் ஆத்மனி அவஸ்திதம் ஏனம் யதந்தா யோகினா பசியந்தி புத்தியில ஹுதயகுஹை புத்தி யோவேத நிஹிதம் குஹாயாம் சர்வபூதாசயஸ்திதா ஆத்மா அகம் என்றெல்லாம் சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகின்ற இந்த ஆத்மனி அவஸ்திதம்னா புத்தியில் புலப்படுகிற இந்த ஆத்மாவை இந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கிற இந்த ஆத்மாவை யதந்தகா யோகினா யதந்தஹா யோகினகான்னு சொன்னால் முயற்சி பண்ணுற யோகிகள்னு அர்த்தம் ஞான சாதகர்கள் புலநடக்க பயிற்சியாலும் சாஸ்திர உபதேசங்களாலும் பொறுமையாக கவனமாக இருந்து இவர்கள் கர்மயோகம் செய்து சித்த சுத்தியை அடைந்து மனப்பக்குவத்தை பெற்று இந்த ஆத்ம தத்துவத்தை தங்களுடைய உள்ளத்திலே உணர்கிறார்கள் பிரம்மஸ்வரூபமாக இருக்கும் ஆத்மாவை அல்லது ஆத்மாவின் பிரம்மஸ்வரூபத்தன்மையை உணர்கிறார்கள் ஆத்மாவினுடைய பிரம்மஸ்வரூபத்தன்மையை உணர்கிறார்கள்ங்கிறது தான் ரொம்ப பொருத்தம் ஆகவே தகுதி உடையவர்கள் பக்குவ உடையவர்கள் முயற்சியினால் இந்த உண்மையை கர்மயோக ஞானயோக சாதனைகளால் முறையே இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுகிறார்கள் அடுத்த வரியில் சொல்லுகிறார் அச்சேதா ஏனம் ந பஷ்யந்தி இதனை உணர்வதில்லை இதுக்கு முதல் ஸ்லோகத்திலையும் சொன்னார் விமூடா நானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஜான அவிவேக்கிகள் இதை அறிவதில்லை அறிவுக்கண்ணை உடைய விவேக்கிகள் இதனை உணர்கிறார்கள் சொன்னார் அதையே கொஞ்சம் விளக்கமாக இங்கே சொல்றார் அதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்றார் முயற்சி பண்ணினாலும் அகிருத்தாத்மானகா அகிருத்தாத்மானகான்னா அசம்ஸ்கிருதாத்மானகான்னு அர்த்தம் இந்த மனசுக்கு நல்ல பண்பாட்டை கொடுக்கலன்னா பக்குவம் வேதாந்த சாஸ்திரத்தை படித்தாலும் இந்த உண்மையை உணர முடியாது ஆக பக்குவம் உள்ளவன் அதாவது கர்மகாண்டத்தை நன்றாக அனுஷ்டானம் செய்து அதனால் பக்குவப்பட்டவன்தான் இந்த உண்மையை உணர முடியும் பக்குவப்படாதவன் முயற்சி மேற்கொண்டாலும் சிரவண மரண நிதித்தியாசனம் பண்ணினாலும் இந்த உண்மையை உணர முடியாது எனவே மனப்பக்குவத்தோடு முயற்சி செய்ய வேண்டும் என்பது இதனுடைய உள்ளார்ந்த பொருள் அச்சேதசகானா அவிவேகிகள் அர்த்தம் அதாவது நித்யா விவேகமே சரியா வராதவனுக்கு வைராகியாதி சாதனங்கள்லாம் எங்கே வரப்போகிறது அவனுக்கு ஸ்ரவண மரணம் எல்லாம் பண்ண முடியாது ஆகவே முயற்சிக்க வேண்டுமென்றால் ஞானயோக சாதனையின் மூலம் ஆத்மாவை பிரம்மம் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்குரிய மனப்பக்குவத்தை பெற்றே ஆக வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகம் தெளிவாக நமக்கு உபதேசிக்கிறது அடுத்த ஸ்லோகத்தை நாளை படித்து அர்த்தம் தெரிந்து கொள்வோம் இதோடு ஆத்ம விசாரம் நிறைவு பெறுகிறது ஆத்மாவே பிரம்மம் என்கின்ற தத்துவ விஷயம் நிறைவு பெறுகிறது ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கி பதினோராவது ஸ்லோகம் வரைக்கும் பிரம்மனுடைய லக்ஷணத்தை சொல்லி அந்த பிரம்மன் தான் ஆத்மாவாக இந்த சரீரத்தில் இருந்து கொண்டு உலக விஷயங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருப்பது போல காட்சி அளிக்கிறது இதை அறிந்து கொண்டால் முக்தி என்பது கருத்து ஆகவே ஆத்மஸ்வரூபமாக இருக்கும் பிரம்மத்தை எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள வரையறுக்க முடியாத பிரம்மமாக தன்னை உணர வேண்டும் என்பதே இதனுடைய ஆழ்ந்த உபதேசம் தொடர்ந்து நாளை படிப்போம் எதந்தோயோகி நஷ்டைனம் பசியந்தியாத்மநித்தம் யதந்தோபியிருத்தாத்மான